இப்ப படிச்சது எந்த எந்த நாயன்மாருங்க எந்த இதுல வருதுன்னு பாருங்க ஒரு நம்பி அப்போதி அடியாருக்கும் அடியேன் ஒளி போனால் சொல் சாத்தமங்கை நீலனக்கற்கடியேன் இப்ப ஒரு நம்பி அப்போதி அடியாருக்கும் அடியேன் என்ற அப்போதிரியில் அவருடைய வரலாற்றை படித்தோம் அடுத்தது ஓலி பூனல் சூழ் சாத்தமங்கை நீலனக்கற்கு அடியேன் அருமையாக சாத்தமங்கையில் இருந்த ஊரில் தோண்டிய திருநெல் அடியேன்னு சொல்றாரு அதனால இப்ப திருநெல்ணக்கரை பற்றிய இந்த தொகை வகை விரி என்று சொன்னுமே அந்த மாதிரி ஒரு அமைப்பில் அமைந்த ஒரு அருமைப்பாடு நமக்கு அமைந்தது நம்ம சைவத்திற்கு அமைந்தது அது ஒரு பெரிய மகிழ்ச்சி பாருங்க திருநெல்லைக்காயனால் மணிப்பதான் போட்டின் மேல் போடுகை ஓடும் காய்த்த சென்னலின் காடு சூழ் காவிரி நாட்டு சாத்த மங்கை என்று உலக ராம் போல் ஊரும் தைத்தால் வாய்த்த மங்களமரையவர் முதற் வளப்பு வனப்பு ரொம்ப அருமையா தாமரை பூத்து இருக்குமா சோழ நாட்டில் அதுல வந்து வண்டுகள் மீன்கள் எல்லாம் இங்க அங்கே உங்களுக்கு பாயுமா அதுல அந்த தாமரை பூலி பட்டுப்பட்டு உட்காந்து கொஞ்சம் நேரம் இருந்து அப்படி தான் போகுமா அல்ல இப்படியெல்லாம் வளமிக்க இருக்கும்படியான காவிரி நாடு அந்த காவிரி நாட்டில் ஒரு பகுதி சாத்தமங்கை என்ற ஊர் அந்த சாத்தமங்கை என்ற ஊர்ல மறையவர் முதற் பதிவான நல்ல அந்த எல்லாம் இருந்து வாழ்ந்து வந்த இடம் அது அந்த இடத்துல நன்மை சாரும பதிய நறுணுதல் மடவார் மென்மலத்தனம் படிய மற்றவருடன் திரவி அன்னு ஆடுவே வர்ணனை என்ன அந்த ஊர்ல பெண்கள் எல்லாம் காலையில் இறந்திருந்து அருமையா குளத்துல போய் நீராடுவாங்களாம் இவங்க எப்ப அப்படி வந்து நீராடுறாங்களோ அவங்கள பார்த்துட்டு அன்னம் முந்துரையாடுவே இவங்க அந்த இதுல குளத்துல இறங்கி அருமையா குளிச்சு குளிச்சுட்டு இருக்கும் பொழுது மேல அந்த கரையில அன்னங்கள் எல்லாம் அவருடைய ஆடிக்கிட்டே அவங்க எல்லாம் பெண்கள்லாம் குளிக்கிறாங்க அவங்களுக்கு இடையூறு பண்ணக்கூடாது ஆனால் அவங்க ஒரு பக்கம் நல்லா நீராடட்டும் ஒரு பக்கம் பார்த்து மகிழ்ச்சி படம் அவர்கள் அன்னமாட அங்கே அந்த தண்ணீரில் அவரெல்லாம் நீராட இப்படி ஒரு போற போக்கள் இது ஒரு வர்ணிப்பு அன்னம் பாடுவ சாமம் பன்மறை கிரையுடன் பயிற்றுவல போ இந்த அன்னம் பாடுவதை ஆடுவதை கேட்டுட்டு அங்கே இருக்கிற பூ என்ற அந்த பறவை வாய்நாள பூ பூன்னு கூவுமா எனவே இவங்க குடிக்கிறது அந்த அந்த குடிக்கும் போது இங்கே மேலே ஆடலும் பாடலும் கடையில் நடக்குமா குளத்தங்கடையில் எது ஒன்று ஆடும் ஒன்றும் பாடும் இப்படியாக இருந்து அந்த நீர்த்தறையில் நீராடுவார்கள் இப்படிலாம் யார் சாமி சொன்னால் நல்லது ஆய்ந்தமைப்பொருள் நீரன வளர்க்கும் காப்பின் மூன்று தீ வளர்த்துளார் இருவிரப்பாளருந்தே வளர்த்துளார் காலையில் எழுந்துருச்சு கற்றாங்கு எரிவோம்பி களியை வாராமி சற்றார் வாழ்தல்லைன்னு பாடுனாரு அந்த மாதிரி எரிவோம்பி வாழ்வான் அந்த ஆகுதி செய்து அதன் வாயிலாக பெருமானை வணங்கி அப்படி அதன் பிறகுதான் தன்னுடைய கடமையெல்லாம் முடிப்பாங்களாம் அதனால அப்படிப்பட்டவரெல்லாம் இருவிறப்பாளர் இருவரப்பாளங்கிறதுக்கு அடிக்கடி சொல்லி இருக்கிறோம் என்னது ஒரு பிறப்பு நம்ம போல வந்து அம்மா வயிற்றுல பிறந்தது வளர்ந்து பூநூல் போட்டுக்கிறாங்க பாருங்க பூநூல் போடுவதற்கு முன்னர் வரைக்கும் அவங்க வெறும் வேதம்லாம் சொல்லாம இல்லாமல் இருந்திருக்காங்க அது வந்து ஒரு பிறப்பு இந்த பூநூல் போட்ட பிறகு வேதம் சொல்லி இறைவனை வணங்கி செய்யறாங்க அது இரண்டாவது பிறப்பு நடக்கும் அதான் இருவிறப்பாளர் இப்ப நமக்கு சொல்ல சொன்னா தீட்சை எடுக்கிறதுக்கு முன்ன ஒரு பிறப்பு தீட்சை எடுத்துக்கிட்ட பிறகு நாம இருபிறப்பாளர் அருமையா எங்க இருக்குது காட்டுப்பட்ட இருபிறப்பாளர் பொழுது அணிந்து ஒன்பது கொண்ட புண்டு காலகம் புலரவுடி உச்சி கூப்பிய கையினர் தற்பொழுது ஆறு தழுக்கிய அருமறை கேள்வி நாவியல் மருங்கி நவீன பாடி விரைவு ஏந்தி பெருகு வந்து ஏரகத்துறை தலம் பாலமாக வளர்ந்து என்ன செய்யறாங்களா இப்படி இந்த முன்துறை ஆடுவ அந்த வண்ணங்கள் எல்லாம் ஆடும் இவங்க சாமத்தை சாம வேதத்தை பாடிக்கொண்டு இருப்பாருங்களா ஆய்ந்த மைப்பொருள் நீரென வளர்க்கும் காப்பில் ஏய்ந்த மூன்று தீயை வளர்த்துளார் இருவிறப்பாக நீந்து நல்லறம் நீர்மையில் வளர்க்கும் தீயை வாய்ந்த கற்புடன் நான் கன வளர்ப்பர்கள் மடவா அருமை அருமை அவங்க அந்த அங்க இருக்கிற அந்தனர்லாம் என்ன பண்ணுவாங்களாம் அருமையாக அந்த தீ வளர்க்கிறாங்களாம் என்ன இருவரப்பாளர்கள் நீந்து நல்லறம் நீர்மையின் வளர்க்கும் அத்தீயை வாய்ந்த கற்புடன் அவங்க வந்து அந்த மூன்று விதமான முறையில் அந்த யாகத்தை யாக அமைப்பை அமைத்து ஆகவணியையும் காரகபத்தியும் அப்புறம் என்ன தட்சிணாக்கிரியம் இந்த மூன்று தீக்கு மூன்று பேர் உண்டு ஆகவணியையும் காருகபத்தியும் தட்சிணாக்கிய மூன்று தீ வளர்த்து அந்த மூன்று தீயும் பெருமானை எண்ணி வழிபடுவார்தான் அந்த மூன்று தீயோடு அந்தந்த வீட்டில் இருக்கிற பெண்பாளார் கற்பு என்ற ஒரு தீயையும் கொண்டு நான்கு தீயாக இருக்கும் பெண்ணில் பெருந்தக்கையாவுட கற்பென்னும் திண்மை உண்டாக பெண்மையை விட மிகச்சிறந்தது என்ன பாருகு ஒன்றுமில்லை ஏன் கற்பெண்ணும் திண்மை உண்டாக பெண் கற்பு அல்ல அவங்களை காக்குது என்று சொல்லுங்களா ஆகவே இந்த முத்தியை வந்து இந்த பார்ப்பனர்கள் வளர்க்க அதோடு பெண்கள் வந்து தன்னுடைய கற்புங்கிற தீயை உள்ள ஒவ்வொரு வீட்டிலையும் வளர்த்துக்கிட்டாங்களா இப்படி எல்லாம் யாராவது வர்ணனை பண்ணியிருக்காங்களா குறிச்சுக்கிட்டோம் குறிச்சுக்கிட்டு நல்ல கம்பராமாயணத்தில் பாடியாரெல்லாம் இருந்தார் போயிட்டார் இந்த மாதிரிலாம் நீங்கள் அந்த மாதிரி படிச்சுருக்கணும் இப்போ எங்கே எல்லாம் வெறும் கதை பண்ணதே தவிர கம்பர் வாக்க சொல்லி அதிகமாக அதில் பெரியமான சொற்பொழி பண்ணால் குறைந்தது ஒரு ஒரு மணி நேரம் ஒரு மூணு அல்லது நாலு பாடலாவது சேர்க்கலார் வாக்கு வரணும் நம்ம வாக்கு தான் இருக்கவே இருக்குது அந்திச்சு போயிச்சு நின்றுச்சு நடந்துச்சு இச்சி வந்துருக்கு அதனால் ஒரு ஒரு பெரியவன் மற்றதெல்லாம் பேசினா ஒரு மணி நேரம் பேசும்போது ஒரு நாலு பாட்டாவது அங்க இருக்கிற கேட்டவங்கல்ல அப்படியே உள்ளத்துல அப்படியே அருமையான பாட்டு தான் என்று அதான் பேச்சுன்னு அர்த்தம் சீதை சீதை அப்படித்தான் இருந்தாங்க அந்த காலத்துல எனவே சீலமைத்த திருமறையோர் செருமூரோர் ஞானம் மிக்க நன் நன் மறைப்பொருள் விலைக்கு நலத்தார் ஞானம்பித்த தொண்டராமன்பர் நீலநக்கனார் என்பவர் நிகழ்ந்துள்ளாரான சாத்தமங்கேல திருநீலனக்கர் என்று சொல்கின்ற ஒரு அடியவர் வாழ்ந்தாராம் வாழ்ந்தார் வேத உள்ளுரையாமன விரிபுணல் வேணி நாதர் தம்மையும் அவர் அடியாரையும் நயந்து பாத அர்ச்சனை புரிவதும் பணிவதும் என்றே காதலாரவை இரண்டுமே செய்கறத்துடையாரு பாருங்க இப்படி சொல்றாங்க சொல்லுவதை நம்ம எண்ணி பார்க்கணும் வேதத்துல முடிந்த முடிவா என்னதான் சொல்லுது வேத உள்ளுறை ஆவன என்ன என்றா விரி புனல் வேணி நாதர் தம்மையும் அவர் அடி யாரையும் நயந்து பாதம் அச்சனை புரிவதும் பணிவதும் என்றே ரெண்டே ரெண்டு செயல்பா ஒன்று இறைவனை அவர்களுக்கு வழிபாடு செய்வது இன்னொன்று அடியவர்களை வணங்கி அவர்களுக்கு வழிபாடு செய்வது ஒன்று இந்த இரண்டு வழிபாடு சேர்ந்து செய்தால்தான் அவங்க அடியவனை மட்டுமே செய்து இல்லாமல் இறைவனை சேர்ந்த அடிவர்களையும் செய்யும் அதனால திருவள்ளுவர் முதலதிகாரத்தில் அருமையா கடல் வாழ்த்து பாடி இரண்டாவது வாரத்தில் வான் சிறப்பு பாடி மூன்றாவது நீத்தாறு பெருமை ஞானிகள் ஞானிகள் அதன் பிறகுதான் அரண் வலியுறுத்தல் அதன் பிறகுதான் இல்வாழ்க்கை அதன் பிறகுதான் மக்கட்பேரு அதன் பிறகுதான் அன்புடைமை அப்புறம் விருந்தோம்பல் அதிகாரம் அருமையா இருக்குது கோர்வையா கை ஒடிய மாத்தலாம் கை உங்களை ஒடிஞ்சே போடும் என்ன பாருங்கிறப்ப நாம வெளியே மகாத்வான அருமைய வாழ்வில் சொல்லிட்டு போகுது திருக்குறள் மாத்தலாமா முருகா முருகே நீலனக்கனார் என்பவர் நிகழ்ந்துள்ளார் வேதத்தினுடைய முடிந்த முடிவு என்னன்னு கேட்டா வேணி நாதர் தன்மையும் அவர் நயந்து அப்போ பெருமானையும் வணங்கணும் பெருமானுக்கு அடியவராயிருப்போரையும் வணங்கணும் என்று காதலாரவை இரண்டுமே செய்கருத்துடையார் அது மாதிரி ரெண்டு பேர் ரெண்டு ரெண்டு விதமான அன்பும் இருசார் அன்பும் ஒன்று இறையன்பு இன்னொன்று நீத்தார் அன்பு நீத்தார் ஞானிகளுடைய அன்பு அப்படி இது ரெண்டு பேர் மெய்த்த ஆகம விதி வழி வேதகாரணரை நித்தல் பூசனை புரிந்தது நியமமும் செய்தேன் என்ன எப்படியெல்லாம் முறையா செய்யணுமோ வழிபாடு அப்படி தினமும் முறையாக வழிபாடு செய்வாரலாம் நியமமும் செய்தேன் அத்தர் அன்பிற்கு அமுது செய்ப்பது முதலா எத்திரத்தன பணிகளும் ஏற்றது செய்வார் அதோடு கூட நல்ல அடியவர்களுக்கு உணவு கொடுக்கிறது அது ஒரு மிக அதையும் செய்தாராம் ஆய செய்கியில் அமரனால் ஆதிரை நாளில் மேய பூசணி நியதி முடித்து தூய தொண்டனார் தொல்லை நீடு அயவந்தி அமர்ந்த நாயனாரையும் அரிச்சனை புரிந்துட நார் ஒரு நாள் என்ன பண்ணா நம்ம நீல நக்கர் நாள் வந்துதான் அந்த நாள்ல வீட்டுல அருமையா செய்துவிட்டு அவரது பிறகு மே ஆதி பிறகு நீடு அயவந்தி அமர்ந்த நாயனாரையும் அரிச்சனை புரிந்தார் கோயிலுக்கு போனாராம் சரிங்களா தீட்சை பெற்றுக்கொண்டு வீட்டில் வழிபாடு செய்து நிறைவு பண்ண பிறகுதான் கோயிலுக்கு போகணும் அகவடிபாடு பிறகுதான் திரும்ப கோயில் வழிபாடு செய்யணும் அதுக்கடுத்து அப்புறம் அகவடிபாடும் வேணும் புறவழிபாடும் வேணும் நம்முடைய அறிவுடையார் செய்து அத்தர் அன்பருக்கு அமது செய்த்தன பணிகளும் ஏற்பதில் செய்வார் அந்த அறிவர்களுக்கு அறிவர்கள் அன்பு செய்து வழிபாடு செய்யணும் அவர்களுக்கு அடைத்தவர்களுக்கு உணவும் கொடுக்கணும் ஆயசெய்கில் அமரனால் ஆதிரை நாளில் திருவாதிரை நாளில் மேய பூசணி நீதி விதியினால் முடித்து வீட்டில் அந்த மாதிரி பூஜை எல்லாம் செய்து முடிச்சாராம் முடித்து விட்டு தூய தொண்டனார் தொல்லை நீடு அயவந்தி அமர்ந்த நாயனாரையும் அரிச்சனை புரிந்து ஒரு அன்புற்ற முற்ற வேண்டுமென குறை வர கொண்டு மனைவியார் தம்முடும் கூட இறைவர் கோயில் வந்து எல்லையில் தவத்தூர் வரும்போது பாருங்க கூட மனைவியாரும் கணவனார் போய் கோயிலும் பூஜை பண்ண போனோம் அதுக்காக என்ன பண்ணுன்னு கேட்டால் அதுக்கு வேண்டிய பொருளெல்லாம் நிறைய இங்கே வீட்டில் கூட அந்த பூஜை நடக்கும்போது மனைவியாரும் நீராடி நீரும் அந்த கணவனாருக்கு வேணுவனே எடுத்து கொடுக்கணும் கொடுக்கணும் அப்புறம்தான் இட்லி காவி போக்குவரத்து வித்தியாதிகள்லாம் அடுப்பங்கிற பொருளாம் அதனால் வாழ்க்கை துணைங்கிற சொல்ல நடத்திடக்கூடாது அடிக்கடி சொல்லியிருக்கேன் யார் மனைவி பெஞ்சாதி விஞ்சாதிலாம் சொன்னாலும் குப்பை நடத்தும் அதை சொல்ல வாழ்க்கை துணை ஒரு ஆடவனுடைய வாழ்க்கைக்கு துணையாக வரணும் அது என்ன அவன் செய்கின்ற நன்மைக்கெல்லாம் துணையாக அதான் வாழ்க்கை துணை நலம் அதுக்கெல்லாம் சொன்னதுக்கு முன்னெல்லாம் எதிர்காலத்தில் உங்க கல்யாண திருமணம் அடைப்பதில்லை இன்னார் இன்னாரே வாழ்க்கை துணை நலமாக பெரியவர்களால் சொல்லப்பட்டவாறு அத்திருமணம் நடைபெறுவதேன் தாங்கள் தங்கள் சுற்றமும் நண்பும் சூழ வந்திருந்து மணமக்களை வாழ்த்தியர்களை வேண்டுகிறேன் அப்படி எழுதுங்கப்பா நம்ம கல்லூரி பிள்ளைகள்லாம் பின்னல்லாம் பீஷ்ணம்புள்ள பிள்ளைகளாக தானே வர்றான் கல்லூரிக்கு வரும்போது முடிச்சுட்டு போகும்போது ஐயா எனக்கு அறுவடை சொல்லுவாங்கன்னா பலாம் ஏதோ சொல்லுவோம் அதில் உங்கள் அழைப்புதில்லை இந்த மாதிரி போடுவோம் திருமணம் அழைப்புதல்னு போட்டுங்களேன் இந்த வாழ்க்கை துணை என்ற சொல்ல பயன்படுத்து கொஞ்சாதி மனைவி அதெல்லாம் விட யாரப்பா அந்த அம்மா வாழ்க்கையோடு ஒட்டி வர்றார் எதுக்கு வர்றா துணையாக வர்றா என்ன துணை நன்மைக்கு துணையாக வருகிறார் வாருங்க <laughs> இவர் பூசணிக்கு அந்த கோவிலுக்கு செல்லும் போது வேண்டிய அந்த பொருட்கள் மற்ற தேங்காய் பழம் வாக்கு மற்ற இதெல்லாம் இருக்கு பாருங்க இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அணைய வந்து மலர்கழல் தொழுது தொடங்கி அங்கு சென்று கோயில்ல வழிபாடு செய்ய தொடங்கி இணைய நன்றங்கு வேண்டுவ மனைவியார் ஏந்த பார்த்தீங்களா இங்க இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா குருக்களுக்கு பரிஜாரக பிள்ளைதான் ஒண்ணுது அது வாங்கி அங்க இல்ல எதல்லும் வழிபாட்டிற்கும் நீடு பூசணி நிரம்பியும் அன்பினால் நிரம்பார் மாடு சோழ்புரை வளங்கொண்டு வணங்கி முன்வழ்த்தி தேடு மாமரை பொருளினை பொருளினை பெருமையை பார்த்து மகிழ்ந்து நாடும் அஞ்செழுத்து உணர்வுரை இருந்து முன்னிலையிலே